முப்பத்தி ஐந்தாவது ஒன்பதாம் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் விருதுநகரிலிருந்து பாலசரஸ்வதி பெங்களூருவில் இருந்து கொச்சின் நோக்கி கேரள அரசுக்கு சொந்தமான சொகுசு பேருந்து நாற்பத்தி எட்டு பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற போது டைல்ஸ் ஏற்றிக்கொண்டு வந்த கண்டெய்னர் லாரியுடன் மோதியது இந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த இருபது பயணிகள் உயிரிழந்தனர் விபத்தில் பலியானவர்களின் உடலை அடையாளம் காணும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூர் அருகே அவிநாசியில் நடந்த பஸ் விபத்தில் இருபது பேர் பலியானதற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மாற்றுவது தொடர்பான சட்ட மசோதா நேற்று தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றும் சட்ட மசோதாவை தேர்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்க திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு குறுக்கே கர்நாடகம் அணை கட்டுவதற்கு தடை விதிக்க கோரிய தமிழக அரசின் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தென்பின்மை ஆற்றில் நீர் பங்கீட்டு வாரியத்தை மத்திய அரசு அமைக்கும் வரை கர்நாடகம் அணை கட்ட தமிழகம் தடை கோரியுள்ளது தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்கு விசாரணையை மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது கேரளாவில் கொரோனா வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்டு இருந்த மூன்றாவது நபரும் தற்போது குணப்படுத்தப்பட்டு ஏற்கனவே இரண்டு பேர் டிஸ்சார்ஜ் வீடு திரும்பிய நிலையில் மூன்றாவதாக முதல் முதலாக கொரோனாவால் பாதிப்பு யாருக்கும் இல்லை என்பது உள்ளது வடகிழக்கு மாநிலங்களின் உரிமையை பாதுகாக்கும் முன்னூற்றி எழுபத்தி ஓராவது பிரிவை எந்த காலத்திலும் நீக்க மாட்டோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை மற்றும் அவர்களுக்கான நிதியுதவியை தடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் விஷயத்தில் சீனாவும் இந்தியாவுடன் இணைந்துள்ளது அமெரிக்கா சவுதி உள்ளிட்ட நாடுகளுக்கும் இந்தியாவுக்கு ஆதரவாக இணைந்து பாகிஸ்தானுக்கு புதிய கெடு நிர்ணயிக்க உள்ளன நிர்பயா கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி வினை சுவற்றில் மோதியதில் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது திவார் சிறையில் தூக்கிடுவதற்கு பனிரெண்டு நாட்களே உள்ள நிலையில் குற்றவாளி வினை தலையை மோதி காயம் ஏற்படுத்தி கொண்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வருகையை முன்னிட்டு டெல்லி ஆக்ரா மற்றும் அகமதாபாத் நகரங்களை அழகுபடுத்தும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன சீனாவில் கொரோனா தாக்குதல் காரணமாக அனைத்து சேவைகளையும் வரும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வரை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சீனாவில் கொரோனா தாக்குதல் வேகமாக பரவி வரும் நிலையில் பலி எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நூற்றி இந்நிலையில் மார்ச் இருபத்தி தேதி வரை சேவை நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கப்பட்டதை நீட்டிக்க நேற்றிரவு நடந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஏர் இந்தியா அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிற்பகுதியில் செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க்கில் இடம்பெறவிருந்த பயங்கர தாக்குதல் தொடர்பான உளவுத்துறை தகவலை பகிர்ந்தமைக்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் கோவிட் எனப்படும் கொரோனா வைரஸ் தொற்றால் டைமண்ட் பிரின்சஸ் சொகுசு கப்பலில் இருந்த இரு பயணிகள் உயிரிழந்துள்ளனர் உள்நாட்டு போர் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் சிரியா விவகாரத்தில் துருக்கி தலையிடுவதற்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது போர்க்குற்றம் நடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டில் கலப்பு நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க முடியாது என்று பிரதமர் ராஜபக்சே அறிவித்துள்ளார் ராஜபக்ஷேவின் இந்த அறிவிப்பு உள்நாட்டு போரால் பாதிப்புக்கு உள்ளாகி நீதி விசாரணையை எதிர்நோக்கி உள்ள தமிழர்களுக்கு பேரிடியாக விழுந்துள்ளது இந்தியா நியூசிலாந்து இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் ஆட்டம் வெல்லிங்டன் நகரில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது சங்கர் இயக்கத்தில் கமல் நடித்து வரும் படம் இந்தியன் டூ இதன் படப்பிடிப்பு சென்னை பூந்தமலி நசரத் பேட்டையில் உள்ள இவிபி பொழுதுபோக்கு பூங்காவில் நடந்து வருகிறது நேற்றிரவு மிக உயரமான ராட்சத கிரேனில் மின்விளக்குகளை பொருத்தி காட்சிகள் படமாக்கப்பட்டது அப்போது எதிர்பாராத விதமாக கிரேன் சரிந்து விழுந்ததில் உதவி இயக்குனர் கிருஷ்ணா கலை உதவி இயக்குனர் சந்திரன் உதவியாளர் மது ஆகிய மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் ஒன்பது பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் நற்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம்